तापत्रय विनाशाय, मार्ग சச்சிதானோத்தியேத்தாபயா வய நோ வீட்சிய புருஷான்புருஷ தாண்டுக்கான் வித்தவ காமு அவதூத பிராமண தத்தாத்திரேய குரு எது மகாராஜாவுக்கு தாம் மனசாந்தியோடு இருக்கிறதுக்கு காரணம் இருபத்தி நாலு குருமார்கள்னர் இருபத்தி நாலு குருமார்கள்ங்கிறது இருபத்தி வகையான திருஷ்டாந்தங்கள் அப்படின்னு பார்த்தோம் கடைசியாக ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் சொல்லிட்டு வந்தார் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் சொன்னவர் இப்போ ஒரு விலைமகளை பற்றி பேசுகிறார் அவளுக்கு வைராக்கியம் வந்து இதனுடைய கதை விஷயம் இது தான் அந்த ஸ்லோகங்களை படித்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஒரு பெண்ணானவள் அதாவது விலைமகள் அவள் என்ன பண்ணால் சாயங்காலம் அலங்காரம் பண்ணிட்டு வாசல் நின்று யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கிகிட்டு இருந்த ராத்திரி நடுராத்திரி வரைக்கும் யாரும் வரலை அப்போ அவளுக்கு மனசில் ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது நான் என்ன இப்படி வாழ்ந்துன்றிருக்கேன் எனக்கு கூடவே இருக்கார் பகவான் அந்த பகவானை விட்டுட்டு நான் இப்படி இந்த சுகத்துக்காக வேண்டி இந்த பணத்துக்காக வேண்டி இப்படி நான் வாழ்கிறேனே அப்படின்னு நினச்சி அவளுக்கு அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுத்து அதிலிருந்து பகவானையே தியானம் பண்ணிட்டு பகவானை பற்றின ஸ்மரணையிலே இருந்து வாழ்க்கையை நிறைவு செய்தாள் அந்த கதையை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் அதுதான் நாம் இப்போ படிக்கிறோம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிங்களா நாம வேஷியாசீத் விதேக நகரே புரா தஸ்யாமே சிக்ஷிதம் கிஞ்சித் நிபோதன் நிருபந்தனை ஓ மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குற ராஜா விதேக நகரத்தில் ஒரு காலத்தில் பிங்களான்னு ஒரு விலைமகள் இருந்தா அவகிட்ட இருந்து நான் என்ன படிச்சுட்டேங்கிறத உனக்கு சொல்கிறேன் கேளு அவள் என்ன பண்ணினால் பழக்கம் போல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு வாசப்படியில் நின்று கொண்டிருந்தா அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஹே புருஷர்ஷப புருஷர்ஷபன்னு ராஜா எது மகாராஜாவை பார்த்து அட்ரெஸ் பண்ணுறார் தத்த குரு மார்க்க ஆகச்சதோ வீக்ஷிய புருஷான் வீக்ஷிய மார்க்கத்தில் அந்த வழியில் போயிட்டு இருக்கிற வந்துன்னு போயிட்டு இருக்கக்கூடிய புருஷர்களை எல்லாம் பார்த்து தான் சொல்கதான் வித்தவதகா காந்தானு அர்த்த காமுக்கா மேனே அர்த்த காமுக்கா அவர்களுக்கு தன்னுடைய உடம்பை கொடுத்துட்டு அவர்களிடந்து பொருளை வாங்குற ஆசை உள்ள அவள் அந்த பணத்தை தனக்கும் கொடுக்கக்கூடியவர்களை தன்னுடைய காந்தனாக தன்னுடைய உள்ளங்கவர்கின்றவனாக அவள் நினைத்தாள் யாராக பணக்காரன் வருவான் அந்த பணக்காரன் நமக்கு ஏதாவது பணமெல்லாம் கொடுப்பான் அவனுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தாள் மேனே மேனேன்னா நினைத்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது இருக்கு அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோடு நான் இந்த அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் இந்த கதை அப்படியே போகிறது பார்ப்போம் மார்காக வீக் புருஷான் புருஷ ரிஷப தான் சுல்கதான் வித்தவ எோருக்கும் பரிபூர்ணமானிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக